இறைமுடைய திருவுளை சிறை மேற்கொண்டு நம்முடைய இரத்தநகிரி பாலமுருகனுடைய திருக்கோவில் சார்பிலே தௌத்தர் சுவாமிய திரு இந்த தெய்வ தொழிலர்பான சிந்தனையை மேற்கொள்வதற்கு ஏற்பட்ட ஒரு திருவள்ளுவர் வாய்ப்பையும் அந்த முறை பெரும் ஆண்டு திருவள்ள தேக்க மாவட்டங்கள் தௌத்தர் சுவாமியுடைய திருவிழையும் செயலையும் என்னுடைய அங்கே முறியல் வணங்கி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பணிகளை இப்பொழுது நாம் சிந்தனை செய்யலாம் இங்கே ரொம்ப அருமையான வரவேற்பு என்னுடைய அருமை என்பர் அவர்கள் முன்னவர் சொன்னவர்கள் இப்பொழுது திரியான தேவாரத்தை சொல்லியிருக்கிறார்கள் அந்த திரியான தேவாரம் மிகச் அந்த அமைப்புடையது என்பதை பலர் இறைவன் ஒன்றாயும் வேராயும் உடனாயும் இருக்கின்றான் என்று சுயானபோதம் இரண்டாம் சூத்திரம் கூறுகிறது அதை சொல்ல முன்னோடியாக இருக்கிற திருமணி பாடல் இது வேராய் உடனானான் இடம் வீழும் விடலையே என்று சொன்னார் இம்மல்ல எல்லாமே இருக்கிறான் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான மூன்றாய் என்று எல்லாமாக இருப்பது ஆனா எல்லாமாய் இருக்கின்றவன் வேறாய் அவற்றின் வேறாகவும் இருக்கிறான் ஆனா வேறாய் இருப்பது மட்டுமல்ல உடனாகவும் இருக்கிறான் எனவேதான் இறைவன் உயிரோடு இருக்கின்ற மூன்று உயிரளுக்கு உயிராகவே ஒன்றாயிருப்பது அந்த உயிருக்கு அறிவுறுத்துகின்ற பொழுது வேறாய் இருப்பது உயிர்களின் செயல்களை செய்கின்ற பொழுது உடனாய் இருப்பது இப்படி மூன்றாக இருக்கிறான் என்று சுயானபோதம் கூறிட்டு அதற்கு ஏதுவான அருமையான திருப்பாளர் இந்த சொல்கின்ற அருமையான திருப்பாளர் அதனை சொல்லி பெருமாள் திருவிழா வளக்கிய தெரிவித்துக் கொள்ள வேண்டும் எனவே தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது திருநகரம் கண்டபடலம் என்ற பகுதி இது திருவிழா மூன்றாவது வரலாறாக அமைந்திருப்பது திருநகரம் கண்டபடலம் இங்க திருநகரம் என்று பொதுவாக அந்த நகரம் இன்ன நகரம் என்று சொல்லாமல் திருநகரம் என்று சொன்னார் ஏன் என்று கேட்டா நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் ஏற்படுத்தாம் இந்த நகரம் சொல்லிவிட்டா இதுதானா அப்படின்றோம் அதனால திருநகரம் கட்டப்படலாம் என்று சொன்னால் எது எந்த நகரம் அது எப்படி திருநகரமாக ஆகிறது அது இப்பொழுது எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு கேள்வியாக இடும் அந்த கேள்விக்குரிய விடையே பகுதி பகுதியாக நம்முடைய இந்த வரலாற்றிலே இந்த ஆர்வம் அந்த நகரம் என்பது சொல்கிறார்கள் இந்த நகரம் என்பது பெரிய ஊர் ஊர் என்பது சிறிய ஊர் நகராட்சிங்கிறோம் மாநகராட்சிங்கிறோம் வாழ்கின்ற பொருத்தும் விரிவை பொருத்தும் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என்றெல்லாம் சொல்லுகின்ற அமைப்பில் பார்க்கின்ற பொழுது அந்த பெருகத்தை காண்கிறோம் இந்த ஊர் பெருக பெருக என்ன மிக வேண்டும் என்று கொண்டு சொல்லுகிறார் அப்ப சுவாமிய ஒரு அருமையான தாண்டகம் அந்த தாண்டகத்தை நான் நினைவு கொடுத்து மேலே செல்ல விரும்புகிறேன் ஒரு பட்டியல் ஒண்ணு போட்டு காட்டுகிறார் அமைப்பெல்லாம் இவையெல்லாம் ஊரல்ல பின்னால சொல்லுவார் எப்படிப்பட்ட அந்த இடங்கள் ஊரல்ல ஊர் ஊராகாது என்று சொன்ன எடுத்த அடுத்துல சொன்ன திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் என்று சொன்ன கோவில் இல்லாத ஊர் இருக்கு அந்த ஊரை எடுத்து தனியா ஊர் பட்டியல வச்சு அதுக்கெல்லாம் இல்லாத திருவில் சொல்லிட்டு பருக்கோடி பத்திமையால் பாடா ஊறும் நல்ல பக்தியோடு கூட பாடுகின்ற அந்த மக்கள் இனம் இல்லாத ஊர் அந்த ஊரையும் தனியா எடுத்து அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்லுகிறார் இது திருக்கோவில் ஊரும் அதே பாட்டு பல தலிகள் பல தலிகள் இல்லா ஊரும் என்று சொன்னார் மிகச்சிறந்த பெருங்கோழிகள் பல இல்லாத ஊரும் என்று சொன்னார் வேற்றுமே முன்னைய ஊர் ஊர் இப்ப சொல்லுகின்ற ஊர் நகரம் என்ன ஒரு கோயிலும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப ஏற்படுவதற்கு அவங்களுடைய பொருளாதாரம் மற்ற இடம் காலம் இவை எல்லாம் அமையாது அதனால பல கோயில் இருக்க வேண்டும் சொன்ன அமைப்பு இல்லாமல் பெரிய நகரம் என்று சொன்னால் பெரும்பாலான விநாயகர் கோயிலாவது இருக்குது பெருமாள் கோயில் இருக்கு மாரியம் கோவில் இருக்குது எனவே நகரமானால் பல கோயில்கள் இருக்க வேண்டும் சிற்று உடாயின் ஒரு கோயிலாவது திருக்கோவில் ஊரும் பாங்கியனோடு பலதளிகள் எல்லா ஊரும் இப்படி எல்லாம் இல்லையானால் அவையெல்லாம் என்ன ஊரல்ல அடவி காடே சுடுகாடுதான் எனவே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் கோவிலும் இருக்க வேண்டும் கோவிலில் ஒவ்வொரு நாள் வழிபாடு செய்கின்ற அன்பு இருக்க வேண்டும் அந்த வழிபாடு செய்கின்ற அமைப்பும் இருக்க அமைப்பு இருக்க வேண்டும் இவையெல்லாம் ஒரு அமைப்பு இல்லை சொன்னால் அவை ஊழல் அடவி காடி என்று சொல்லி ஒரு அருமையான தாண்டகத்தில் பிடிக்கிற எனவே நகரமானால் பல திருக்கோவில் இருக்கணும் பல தளிகள் பாங்கியனூடு அதுவும் பாங்கியனூடு பல தளிகளாம் அந்த கோயில் இருந்து பிரயோஜனம் இல்லையா பாங்காக இருக்கணும் தூய்மையா இருக்கணும் காலையெல்லாம் அஞ்சரை மணிக்கு சரியா அந்த திருப்பல் அடிச்சு இருக்கணும் சரியா எட்டு ஐம்பதுன்னு சொன்னால் ஒன்பதுக்குள்ள காலை செஞ்சு சரியா பதினொன்னு மாலைக்குள்ள அறுபது அப்படி இருக்கணும் பாங்கியோடு பல தளிகள் எல்லா ஊரும் அந்த திருக்கோயில் மணி கேட்ட உடனேயே சார் இது ரெண்டாம் காலம் மணி எட்டு சாயரிச்சா இது சரியா மணி ஆறு மணி மதியான உச்சிகாலம் சரியா பணி பன்னெண்டு சார் என்ன சொல்லணும் அப்படி அருமையான விழாக்கள் மிக சிறப்பாகவும் குறித்த காலத்திலும் அமைப்புறோம் அந்த நகரம் நகரமானவர்கள அது எது எந்த நகரம் என்பது பற்றி சொல்ல போயிடும் சரிங்களா அதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இப்ப நாம் எல்லோரும் மதுரைக்கு செலுகிறோம் அந்த மதுரைக்கு என்ன பெயர் என்று சொன்னால் கடம்பவனம் என்று பெயர் கடம்பவனம் கடம்ப மரங்கள் நிரம் அதுதான் ஒரு காலத்தில் இப்ப நம்ம சொல்ற பெயரை பெறப்போகுது திருநகரமாக அந்த கடம்ப மனம் என்பது பழைய காலத்து பேர் நிறைய கடம்பரம் கீழ்த்திசையிலே ஒரு சின்ன ஊர் அந்த ஊர் பெயர் மன என்பது மன ஊர் மூணு சுழி அப்பதான் மனம் என்று அர்த்தம் அதே நீங்க ரன்னகரமா ரெண்டு சுழி ஆயிடுன்னு சொன்ன இந்த மனம் மன ஊர் ஆகும் தெலுங்கு மனதான் அர்த்தம் மனவாடு அப்படிங்கிறாங்களே இந்த நகரம் போடணும் இந்த நகரம் போடணும் இந்த நகரம் போடணுங்கிறது கவனமா இருக்கணும் இல்லையான பொருள் வேறுபடும் அதனால இது மன ஊர் நல்ல எல்லா வித மங்களும் மனங்களும் பொருந்திய அந்த ஊர் அந்த ஊரிலே வாடுகின்ற ஒரு வணிகர் அந்த வணிகரை சொல்லுகின்ற நம்முடைய முனிவர் கீழ்பகுதியிலே கீழ்த்தி இருக்கிறார் ஒருவர் பொது பெயர் ஆனால் இளங்கோன்னு அரசன் இளம் இளவரசன் இளங்கோக்களில் ஒருவன் இளவரசர் ஆகியிருப்பவர்களில் ஒருவன் போது வணிகர்களுக்கு இளங்கோன்னு ஒத்த சொல்ல முடியவர் இளங்கோன்னு அரசர்களுக்கு எல்லாம் கோ என்று பெயர் இவரது வணிகர்களுக்கு இளங்கோ என்று பெயர் காரணம் என்ன பொருளாதாரத்துல அரசு அரசை அடுத்து ஒரு இனம் இருக்குமான அது வணிகர் தான் முன்னே சொன்னேன் சில பேர் ஆனது கோவல அறிவுப்படுத்துகின்ற பொழுது அவர் யார் கோவலுடைய அப்பாவை அறிவுப்படுத்துகின்றது அந்த கோவலுடைய அப்பாவுக்கு மாசாட்டி என்ன தகுதினா இளங்கோன்னு சொல்லல இளங்கோ என்பதற்கு என்ன காபிரிப்பு மன்னத்துல மிகச்சிறந்த பெரும்புள்ளி இதுல செல்வத்துல பெரும்புள்ளி யாருன்னு ஒருத்தன் கேட்டான் பெரும்புள்ளி பூம்புகாரில் பெரும்புள்ள சொன்ன அந்த சோழன் தான் சார் சோழ பேரரசர் சரி பொண்ணு அப்புறம் அப்புறம் காவிரி பண்ணத்தில பெரும்புள்ளே பெரிய பேரரசராக இருக்கிறவர் சோழ பெருமகன் அப்புறம் அடுத்து இரண்டாவது ரெண்டாவது ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் தான் மாசாத்துவான் இளங்கும் அவ்வளவு சொல்லுவோம் அவ்வளவு சொல்லுவோம் ஒரு தனி குடிகளோடு என்ன இளங்கோடிகளே அமariyam படுத்தாங்க அந்த அரசனோடு ஒத்த செல்வம் இருக்கும்னு சொன்னா அடுத்த பெருமுளியா சொன்னோம்னா மாகாட் வந்தான் அவ்வளவு பெரிய செல்வம் அதுவளவு பெரிய செல்வம் அது கிடையா இன்னொரு பெருமுளி இருக்குன்னு சொன்னா சம்மந்தி மானாயகன் மானாயகன் குலக்கொம்பு கண்ணியனுடைய அப்பா இப்படி இருக்கின்ற அந்த சொல்லம் இருக்குதே அதான் இளங்கோ என்று சொல்றற பாмен அப்ப அரசரோடு ஒத்த செல்வம் உடையவர்களை அவன் கோ என்றால் இளங்கோ என்றாய் இருப்பது வாணிகே சம்பாதிச்சது பல்வெண்டம் என்று சொன்னது ஒரு விலை இல்லை வாங்கும் போது என்ன விலையோ அதான் கொடுக்கும்போது அப்படிப்பட்டது கொள்வதும்டாது வாங்கறதா வாங்கிவிடாம அங்க அளக்கிறோம் ரெண்டு கிலோ சக்கர ஜீனியா இருக்குது வீட்டுக்கு வந்தா ஒன்னியமுகாதான் இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் இப்படி இல்லாமல் இருக்கிறது பல்பண்டம் பகர்ந்து வீசும்னு அது என்னது பல்பண்டம் பகர்ந்து வீசல் இப்ப என்ன பொழுது இருக்கிற பல பண்டங்களையும் இந்த பருத்து கொண்ட தரம் வேற நம்ம இந்த அது எனக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா அதுவும் பகர்ந்து வீசல் பொருளான் என்றால் அப்படி சொல்லுவதா எழுதினார் ஒரே ஆசிரியர் பகர்ந்து வீசல் அந்த பொருளினாலே தனக்கு வரும் லாபத்தை வெளிப்படையாக சொல்லி என்று சொல்லி என்னது என்னது வெளிப்படையா அது மாதிரி வியாபாரம் இருக்கணுமா சிவ சிவ கொள்வதும் கொடுப்பதும் குறை பல் பண்டம் பகர்ந்து வீசல் என்று பட்டின பாய்ந்த பத்து ஒரு பாட்டு அது சொல்றது வாழ்வியலை படம் பிடிச்சி குப்பை தான் கலரிக்கிற குப்பை கலறிட்டு இருக்கு முந்தோண்டி மூத்த கொடியின் பெருமையோடு சொல்றேன் அந்த குடிமக்களுடைய பெருமை அறிவேணுமானால் தொல்காப்பிய முதலாக இருக்கிற சங்க கொட்டி வைத்திருக்கு அதனால்தான் ஒரு காலத்துல கல்லூரிகளிலே பல்கடங்களெல்லாம் சங்கலிக்க திரும்ப தலைமையான படமா வைத்து சொன்ன காலம் ஒரு காலம் உண்டு உண்டு இல்லைன்னு இருக்கான் போயிட்டு கொண்டு சங்கலி நினைச்சிட்டு இருக்கான் இவன் பாரு எழுதுற கதை தான் பெருசாப்படுது இது என்னன்னா அப்படி யதார்த்தம் அப்படி இருக்கிற நாட்டு இருக்கிற படம் பிடிச்சு காட்டுறேன் அதான் நாங்க பேப்பர்ல பாக்குறோம் நாட்டு நீ என்ன படம் பிடிச்சு காட்டுறது பேப்பர்ல பாத்துட்டு இருக்க தினமும் ஒரு குறிக்கோள் அழைத்துக் கொண்டு போகணும் அதை பின்பற்றலாம் அந்த லட்சியத்துக்கு அழைச்சிருப்போம் அது இலக்கியம் அந்த இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அருமையான வரி அது வணிகர் புரியல்பு சரிங்களா இதை நம்முடைய திருவள்ளுவனார் கொஞ்சம் முன்னோடியா போய் வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் எப்பா நீ வாணிகம் செய்வதுங்கிறது ரொம்ப நாணயமான வாணிகம் அந்த நாணயமானோ அது போல எழுத்தூட்டுக்காரன் பொருளங்கிறது என்னூட்டுக்காரன் பொருள் இல்ல வர வர கொள்கை கொள்முதல் கொள்ளுகின்ற பொருளுக்கு அது நீ விக்கிற போது எவ்வளவு மதிப்பு கொடுக்குற அது போத கொள்முதல் வாங்கும் பொரு மதிப்பும் அந்த அருமையும் தருகிறாயோ அது போல் கொள்முதல் பண்ணுகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு வணிகர் அவருடைய பெயர் தனஞ்சயன் என்று சொல்வது நல்ல பெரிய செல்வந்தன் செல்வந்த கோகலம் என்ன என்ன சர்வசாதாரணம் என்ன பண்றது பேர் பெத்த பேரு நீளுதாவல அவ்ளோதான் அப்பாலாம் ரொம்ப சிங்கம் தான் இவ இன்னும் அவ்ளோ போறாதால்தான் போறாதான் அப்படின்னு ஒரு கேள்வி ஆனாலும் காப்பிய தலைவனாக வந்துட்டானே அத கொண்ட மனைவினால வந்தது பேரு இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என்ன கரை திருவள்ளுவர் இல்லவள் மாண்பானால் இல்லது என் வீட்டுக்கார அம்மா ரொம்ப அருமையா இருந்துட்டா உனக்கு என்ன இல்ல நீதான் ராஜா கால தூக்குறா ஜெம் அங்க தகராறு என்ன உள்ளது என் ஐ என்ன பிரயோஜனம் தே தூக்கி வச்சிட்டு அதே ஊர்ல வந்து கூத்திருச்சா மதிப்பு இல்லவள் மாண்பினால் அது போட்டும் அதனால இந்த தனஞ்சன் தங்கமான நல்ல பக்தி மீது நல்ல வணிகர் அந்த மரபில் இருந்தவன் சிக்கனமா இருப்பாங்க அளவு அறிந்து கொடுறது